ஓம் பிரிஜாவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம நமனுஷு கஷ்டிமே பிரிக்குத்தவிதே தனிய பிரியுர்ந்தீத்த ஸ்ரத்தாபக்தியுள்ள ஜனங்களுக்கு ஸ்ர்தாபக்தியோடு எடுத்து சொல்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தை சொல்கிற மனுஷு கஷ்டித்து பிரியகிருத்தமாக மே நாஸ்தி தஸ்மாத்துன்னா எனவே இந்த கீதோபதேசத்தை இந்த கீதாசாஸ்திரத்தை இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கும் ஆனந்தத்தை தான் பெற்ற ஆனந்தத்தை யார் மனமாற வழங்குகிறானோ அந்த காரணத்தினால் மனிதர்களுக்குள் எனக்கு பிரியமானவர்கள் பிரியகிருத்தமகான் இருக்கார் பிரியம் பிரிய கிருத்துன்னா பிரியத்தை செய்பவன் பிரியத்தை செய்பவர்களே ரொம்ப சிறந்தவன் அறிவை கொடுக்குறவன் அதாவது சடங்குகளை சொல்லிக் கொடுக்குறவனை காட்டிலும் அந்த சடங்குகளாக இருக்கட்டும் வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிற அந்த ஞானத்தை கொடுக்குறவன் ரொம்ப உயர்ந்தவன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் பகவான் அவனுக்கு அன்னியமா நச்ச பிரியகிருத்த எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப பிரியத்தை பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சாஸ்திர ரூபமாக பகவான் சொல்கிறார் அறிவை அனைவருக்கும் வழங்கணும்னார் பாரதியார் அனைவருக்கும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய அமைதியான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அறிவை எல்லோரும் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அவனை காட்டிலும் எனக்கு பிரியமானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னார் அது மாத்திரமில்லை எப்போவுமே அவன்தான் எனக்கு பிரியமானவன் வரக்கூடிய காலத்துலேயும் அவனை போன்றவர்கள் அவனோ அவளோ இங்கே அவன் சொல்கிறத விட இதில் லிங்கமெல்லாம் கிடையாது ஒரு பெண்ணும் சொல்லி கொடுக்கலாம் ஆணும் சொல்லி கொடுக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பவிதா நச்சமே தஸ்மாத்து அந்யஹா प्रियतरो புவி ஆஹா அவனுக்கு வேறாக யாரும் கிடையாது வரப்போகிறவர்களையும் சரி இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுறவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் அதாவது பவிஷ்யத்தைபி காலே வரக்கூடிய காலத்துலையும் இப்போ இருக்கிற மனிதர்கள்லையும் இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை சம்பிரதாயம்னாலே சரியாக வழங்குறதுன்னு அர்த்தம் இனி வரக்கூடிய காலத்திலையும் தஸ் மாத அந்யா அவனுக்கு அந்நியமாக சாஸ்திர சொல்லி கொடுக்குறவன் வேறு பிரியத்தரமாக யாரும் இருக்க போகிறதும் இல்லை ஆகையினால தியானம் பண்ணுறவனை காட்டிலும் சம்பிரதாயத்தை கொடுக்குறவனை ரொம்ப விசேஷமாக சொல்கிறார் ஆக நிதித்தியாசனம் பண்ணுறவனை காட்டிலும் இந்த நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கான வழிமுறை சொல்லி கொடுத்து சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறதுங்கிறத விசேஷமாக ஆனந்தகிரி பாராட்டி சொல்கிறார் தியான நிஷ்ட ஸ்ரேஷ்டத்துவே அப்படி ஸ்வசம்பிரதாய பிரவக்து ஸ்ரேஷ்ட தமத்துவாத்து உச்சிதா வித்யா சம்பிரதானே பிரவருத்தி இது பாவா அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது தியானத்தில் உறுதியாக இருக்கிறவனை காட்டிலும் தன்னுடைய சம்பிரதாயத்தை அதாவது இந்த அமைதியான ஆனந்தத்தை தெய்வீகமான முறையில் வழங்குறவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது உச்சிதந்தான் ஏன்னா அப்படி இருக்கிறது நல்லதுங்கிற காரணத்தினால்தான் தான் தியானத்தை விட்டுட்டு டீச் பண்ணுறான் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நச்ச தஸ்மான் மனுஷு கஷ்டின் மே பிரிய கிருத்தமாக பவிதா நச்சமே தஸ்மாத்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 மூன்று ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்